அவர்களின் நகைகளாக இருப்பினும் சரியே தர்மம் செய்யுங்கள் என நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் அதை கேட்ட நான் என் கணவர் அப்துல்லாஹிபின் மசூத் ரவி அல்லாஹும் அவர்களிடம் வந்தேன் நீங்கள் வறுமையில் உள்ளீர்கள் நபி சொல்லு அலி வசலம் அவர்கள் தர்மம் செய்யும்படி எங்களுக்கு ஏவினார்கள் எனவே அவர்களிடம் நீங்கள் சென்று தர்மத்தை நீங்கள் பெறலாமா என்று அவர்களிடம் கேளுங்கள் என்னிடமிருந்து அதை கொடுப்பது போதுமாகும் இல்லை எனில் நான் அதை கொடுப்பேன் என்று கூறினார்கள் நீ போய் கேட்டு வா என்று அப்துல்லாஹ் ரபி அல்ல கூறினார்கள் நான் மீண்டும் சென்றேன் அப்போது அங்கே நபி அவர்களின் அவரது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மதிப்பு கலந்த பயம் ஏற்படும் நிலை உண்டாக்கும் தோற்றம் உள்ளவராக இருந்தார்கள் அப்போது எங்களிடம் பிலால் ரத்தியல்லும் அவர்கள் வந்தார்கள் அவரிடம் நாங்கள் நீங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் சென்று இரு பெண்கள் வந்து தங்களிடம் உள்ள தர்ம பொருளை வளரும் அனாதைகளுக்கோடுமா என்று உங்களிடம் கேட்பதற்காக வாசலில் நிற்கின்றனர் என்ற செய்தியை கூறுங்கள் நாங்கள் யார் என்ற விபரத்தை அவர்களிடம் கூறாதீர்கள் என்று கூறினோம் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் விலால் போய் இது பற்றி கேட்டார்கள் அப்போது அவரிடம் அவர்கள் அவ்விருவரும் யார் என்று கேட்டார்கள் அவர்கள் கேட்க அப்துல்லாஹின் மனைவி என பிலால் ரபி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உறவினரை ஆதரித்தல் தர்மம் செய்தல் என இரண்டு வகை கூலி அந்த இரண்டு பெண்களுக்கும் உண்டு என்று கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்